ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தம்ங்கிற தலைப்பிலே ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் பார்த்துன்னு வரோம் அதில் பித்தர்களை ஆவாகனம் பண்ணுற பொழுது சொல்லக்கூடியதான மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் இது இந்த மந்திரத்தை சொல்லி பித்தர்க்களை நாம் ஆவாகனம் பண்ணுற பொழுது நம்முடைய பிதற்கள் அந்த பிராமணரிடத்திலே நேராக வந்துடுறா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அப்படி இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பித்தர்க்களை ஆவாகனம் பண்ணணும் அந்த மந்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா உஷந்தஸ்தாஹவாமஹே உஷந்தஹா எல் எந்த காமனையாக இருந்தாலும் என்ன பலனாக இருந்தாலும் கொடுப்பவர்கள் பித்திருக்கள் எங்களுக்கும் அந்த காமனைகள் தேவைப்படுறது நிறையா சங்கல்பம் இருக்குது மனசில் ஐஸ்வர்யம் நிறையா வேணும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வேணும் குழந்தைகள் வேணும் மன நிம்மதி வேணும் ஆரோக்கியம் வேணும் இப்படி நிறையா காமனைகள் இருக்குது இவ்வளோ காமனேகளையும் மனசில் வச்சுண்டு துவா ஹவாமஹே பித்திருக்களான உங்களை நாங்கள் கூப்பிடுறோம் இங்கு ஆவாகனம் பண்ணுறோம் உஷந்த சமிதீமஹீ எங்களுக்கு கிடைக்கணும் அத்தனை பலன்களும் எங்களுக்கு கிடைச்சி நாங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் வாழ்க்கையில் மேன்மையை அடையணும் அதற்காக உங்களை கூப்பிடுறோம் அவாகனம் பண்ணுறோம் உஷன்னு சத ஆவஹா பித்ரஹபிஷேக் அத்தவே உஷன்னு அத்தனை காமனைகளையும் நீங்கள் எடுத்துண்டு உஷதஹா நாங்கள் எதற்காக இங்கே கூப்பிடுறோமோ ஹவிர் பாகத்தை கொடுக்கறதுக்காக உங்களை கூப்பிடுறோம் அந்த ஹவிர் பாகத்தை எடுத்துக்கிறதுக்காக ஆவஹா நீங்கள் அவசியம் வரணும் இங்கே பித்திருன்னு ஹவிஷே அத்தவே அப்படி பித்திருக்களான ஹவிஷே அத்தவே நாங்கள் கொடுக்கக்கூடியதான ஹவிர் பாகம் உங்களுக்கு பூர்ணமான திருப்தியை கொடுக்கணும் அந்த ஹவிர் பாகத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹவாமஹே கூப்பிடுறோம் ஆவஹா நீங்கள் அவசியம் இங்கு வரணும் அப்படின்னு இந்த மந்திரம் வர்ணிக்கிறது அப்படி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பித்தர்ஸ்தானத்தில் உள்ள பிராமணர் இடத்துல பித்தர்களை ஆவாகனம் பண்ணணும் அப்படி கையில் திலத்தை எடுத்துட்டு அந்த பிராமணருடைய இடமாக ஆவாகனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சிவப்பிரபிருதி பாதாந்தம் சிரசு அவருடைய தோள்பட்டை அவருடைய கால்முட்டி பாதம் அப்படி போடணும் திலத்தை இடமாக அவருக்கு இடமாக போடணும் அப்படி போட்டு அவாகனம் பண்ணணும் விஸ்வே தேவஸ்தானத்தில் அவருக்கு வளமாகவும் பித்திருஸ்தானத்தில் அவருக்கு இடமாகவும் அவாகனம் பண்ணணும்னு சாஸ்திரம் அப்படி இந்த மந்திரத்தை சொல்லி பித்தர்களை அவாகனம் பண்ணணும் இன்னொரு மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா ஆயாத்த பிதரஹா ஹே பிதரஹா ஆயாத்தா உங்களை நாங்கள் கூப்பிடுறோம் ஆயா தா நீங்கள் வரணும் இங்கே சோம்யாக எப்படிப்பட்ட பித்திருக்கள் நீங்கள் அப்படின்னா பித்திருக்கள் அநேக விதமாக இருக்கா சோமியாக பரிகிஷதா அக்னிஸ்வார்த்தாக அப்படின்னு இருக்கா சோம்யாகனால் நாம் செய்யக்கூடிய பிதிருக்கர்மாக்கள்லே வரக்கூடிய பிதற்கள் அதற்கு முன்னாடி உள்ளவர்கள் பரிகிஷதகான பேர் அதற்கு முன்னாடி உள்ளவர்கள் அக்னிஷ்வாத்தாக பேர் இந்த விஷயமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் அழகாக ஒரு விஷயத்தை காட்டுறது அதாவது நம் நம்ம கிட்டேருந்து ஆரம்பித்து ஏழு தலைமுறை இந்த ஏழு தலைமுறைகளை உள்ள பித்தர்களுக்கு சௌமியாக பேர் அவர்களுக்கு தான் ஜாத்திகள்னு பேர் ஜாத்தின்னு பேர் ஏழு தலைமுறைக்கு ஜாத்தின்னு பேர் அதற்கு முன்னாடி மூன்று தலைமுறைக்கு சபிண்டன்னு பேர் அவர்கள்தான் பரிகிஷதான்னு சொல்கிறோம் அதாவது எட்டு ஒம்பது பத்து எட்டாவது தலைமுறை ஒம்பதாவது தலைமுறை பத்தாவது தலைமுறை அவர்களுக்கு சபிண்டன்னு பேர் அதற்கு முன்னாடி மூன்று பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினோராவது தலைமுறை பன்னெண்டாவது தலைமுறை பதிமூணாவது தலைமுறை அவர்களுக்கு சமானோதகன்னு பேர் அக்னிஸ்வாத்தாகனு சொல்கிறோம் அதற்கு முன்னாடி உள்ளவர்களுக்கு சகோத்திரன்னு பேர் இப்படி பித்திருக்கள் அப்படி இருக்கா இவர்கள் அத்தனை பேரையும் நாம் ஆராதிக்கிறோம் ஸ்ராத்தத்தில் ஆனால் சில இடங்களில் சில பேர்களை மாத்திரம்தான் நாம் பூஜிக்கிறோம் அவாகனத்துலேன்னு வர்ற பொழுது சோம்யா பிதரஹா சோம்யாகான்னு சொல்லக்கூடிய பித்தர்களை நாம் ஆவாகனம் பண்ணுறோம் அப்படி முதல் ஏழு தலைமுறை ஞாத்தின்னு பேர் அதற்கு முன்னாடி உள்ள மூன்று தலைமுறை சபிண்டன்னு பேர் அதற்கு முன்னாடி உள்ள மூன்று தலைமுறை சமானோதகன்னு பேர் அதற்கு முன்னாடி சகோத்திரன் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் பிரித்து காட்டுறது அப்படி ஏன் இப்படி பிரிச்சிருக்குன்னா அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அவிர் பாகங்களில் வித்தியாசம் இருக்குது அவர்களுக்காக நாம் தீட்டு காக்கிறதிலே வித்தியாசம் இருக்குது எல்லோருக்குமே பத்து நாள்னு நினைக்க விடாது அதிலே வித்தியாசங்கள் சொல்லப்படுறது அப்படி இந்த ஏழு தலைமுறையில் உள்ள பித்திருக்களை நாம் கூப்பிட்றோம் சோம்யா பிதரஹா சோம்யாஹா கம்பீரை பதிபி பூர்வியை நீங்கள் வரணும் எப்படி வரணும் அப்படின்னா என்னுடைய எங்கள் முன்னோர்கள் எப்படி காண்பிச்சிருக்காளோ அந்த முறையில் நான் இந்த சிராத்தத்தை பண்ணுறேன் எங்கள் முன்னோர்கள் கொடுத்த வழியிலே நீங்களும் இங்கு வரணும் பூர்வியை பூர்வியை பதிபிஹி முன்னோர்கள் கொடுத்த வழியிலே நான் போயின்னு அந்த வழியிலேயே நீங்களும் வரணும் என் தகப்பனார் பண்ணுற பொழுதும் நீங்கள் எப்படி இங்கே வந்தேலோ அதே போல் நாம் பண்ணுற பொழுதும் நீங்கள் இங்கு வரணும் வந்து நான் செய்யக்கூடியதான ஸ்ராத்தத்தை பூர்ணமாக நீங்கள் ஆக்கணும் செய்யணும் பிரஜாமஸ்மபியம் ததத்தோ ரஜிஞ்ச தீர்கா யுத்தஞ்ச சதசாரதஞ்ச மேலும் என்னுடைய தகப்பனார் என்னென்னலாம் பிரார்த்தனை பண்ணாலோ அவ்வளவும் நீங்கள் கொடுத்தேன் அதே போல எனக்கும் கொடுக்கணும் பிரஜாம் நல்ல சந்ததிகளை பித்திருக்களான உங்களால் தான் கொடுக்க முடியும் நீங்கள் எனக்கு நல்ல சந்ததியை கொடுக்கணும் அஸ்மபியம் தததா ரயிஞ்ச நல்ல ஐஸ்வர்யம் வேணும் எங்கிட்ட உள்ள பணம் எனக்கு பூர்ணமாக பயன்படணும் சேர்த்து வச்சுட்டு போகிறாப்புல இருக்கக்கூடாது எனக்கு முழுமையாக பயன்படணும் தீர்காயுத்வஞ்சா தீர்க்கமான ஆயுஷோடு இருக்கணும் சதசாரதஞ்சா எத்தனை வயசு வாழணும் அப்படின்னா எண்பது வயசு தொண்ணூறு வயசுன்னு சொல்லலாமா அப்படின்னா சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் சூரியன் சந்திரர்கள் எவ்வளோ காலம் இருப்பா அவ்வளோ காலம் நானும் இருக்கணும் இதே போல் உங்களுக்கு நான் நிறையா ஆவாகனம் பண்ணி உங்களை அழைக்கணும் நிறையா ஹவிசு கொடுக்கணும் கொடுத்துடே இருக்கணும் நீங்களும் எனக்கு நான் கேட்கறதை கொடுத்துண்டே இருக்கணும் அதற்காகத்தான் உங்களை நான் கூப்பிடுறேன் ஆயா தா இங்கே வரணும் நீங்கள் அப்படின்னு இந்த மந்திரம் வர்ணிக்கிறது அப்படி இந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஆவாகனத்தை பண்ணிவிட்டால் நம்முடைய பித்தர்கள் இங்கு வந்துடுறோம் இந்த ஏழு தலைமுறையையும் நாம் அங்கே பூஜிக்கிறோங்கிறது ஒரு விசேஷம் ஏன் இந்த ஏழு தலைமுறையை பூஜிக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குது பிரம்மபுராணம் இதை ஒரு சுவாரஸ்யமாக நமக்கு காட்டுறது என்னங்கிறத அடுத்து உபன்யாசங்களில் பார்ப்போம்